واشهد ان سيدنا ونبينا و مولانا محمد عبده ورسوله اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اما بعد فقد قال الله سبحانه وتعالى في القران الكريم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يوصيكم الله في اولادكم للذكر مثل حظ الانثيين فان كن نساء فوق سنين فلهن من الثلث ما شاءوا الى اخر اياه صدق الله العظيم وكل يوم اعلاليهم كلاليهم عند سراصرهم بادت برباليكم வல்ல நாயன் அன்பே குருநாதர் முகமது முஸ்தா அலிஹி வசல்லாம் அவர்கள் மீதிலும் அன்னாரின் அடிச்சூட்டை பின்பற்றி நடந்த உத்தமஐங்கள் அனைவர் மீதிலும் உண்டாவதா இந்த ஜம்மாவுடைய பிரசங்கத்தை காது தாழ்த்து கேட்டு தன்னுடைய வாழ்விலே எடுத்து நடக்க வேண்டும் என்ற நல் சிந்தனையுடன் அமர்ந்து இருக்கும் அல்லாஹ் நல்லார்கள் அல்லாஹு மனிதன் தன்னுடைய வாழ்விலே எவற்றை எடுத்து நடக்குமாறு அல்லாஹ் ஏவிருக்கின்றாரும் அவற்றை முற்றுமுழுதான் எடுத்து நடக்குமாறும் எதை தவிர்ந்து நடக்குமாறு வேண்டாம் என்ற அல்லாஹி ஜெலாலகு கட்டளை வைத்திருக்கின்றார் அவற்றை நான் முற்றுமுழுதாக தவிர்ந்து நடக்குமாறும் முதல் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் உபேசம் கொள்கிறேன் அன்புக்குரிய அல்லாவும் நல்லதான் இல்லை அல்லாஹு அவன் நம்மீது கொண்ட அன்பு கருணை இறக்குத்தின் காரணமா அல்லா நம்ம முஸ்லிமாகல்லாம் படைத்திருக்கேன் ஒரு சிறந்த ஒரு கோட்டையினால் நுழையக்கூடிய பாக்கி அல்லா நமக்கு இஸ்லாம் என்பது இருக்கின்றது அன்பார்ந்தவர்களே இது மிகவும் முழுமையான ஒரு மார்க்கமாக இருக்கிறது அல்லாது சொல்லும் பொழுதுமல் இஸ்லாமா என்னுடைய உங்களுடைய பூர்த்தி செய்தேன் குறைபாடும் கிடையாது யாராலும் குறை காணவும் முடியாது மனிதனுடைய வாழ்விலே நடக்கக்கூடிய ஒவ்வொரு அம்சங்களுக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் என்னென்ன தீர்வாக இருக்கின்றது அனைத்தையுமே இஸ்லாம் பூர்த்தியாக சொல்லி கொண்டிருக்கின்ற ஒரு பிள்ளை திறந்ததிலிருந்து அந்த பிள்ளையுடைய மரணம் வரை உலக வாழ்வில் எந்த முறையில் நடக்க வேண்டும் அவனுடைய குடுக்கல் வாங்கல் எந்த முறையில் அமையவேன் குடும்ப வாழ்க்கை எந்த முறையில் அமையவே மக்களுடன் எந்த முறையிலே பழகவேன் எந்த முறையிலே நடக்கவேன் இவ்வாறு அது உலக காரியங்களாக இருந்தாலும் சரி ஆசிராவுடைய அழகான முறையிலே வழிகாட்டுதல் இஸ்லாம் மார்க்கம் எப்பொழுதுமே நீதியையும் நியாயத்தையும் பொரித்துக் இருக்கு அநீதியையும் அநியாயத்தையும் வெறுக்கும் ஒரே மார்க்கமாக இஸ்லாம் இருக்கு இதே போன்றே உரிமையுடையவர்களாக இருக்கிறார்களோதாரிகளாக இருக்கின்றார்களோ அவர்களுக்கு உரிமை என்னவோ அதை சரியான முறையிலே இஸ்லாம் வழங்குமாறு கூறுகின்றது இஸ்லாம் நமக்கு காட்டி முஸ்தபாஹ் அசல்லம் அவர்கள் அந்த முறையிலே ஒவ்வொருவருக்கு உரிமைகளை கொடுத்து வருகிறார்கள் அன்பானவர்களே ஹதீசிலே வருகின்றதை கூறினார்கள் அஞ்சு மக்களுக்கு அவரவருடைய அந்தத்தை நீங்கள் கொடுங்க யார் எந்த அந்த இருக்கிறார்களோ அவரை அந்த அந்த இன்னொரு விவாதத்தில் வருகின்றது வல்லம் இரகம் வல்லம் யுவக்தேர் கபீரனா பெரியவர் சிறியவருடன் எந்த முறையில் நடக்க வேண்டும் சிறியவர் பெரியவருடன் எந்த முறையில் நடக்க வேண்டும் அவரவருக்குரிய ஹட்டை அதையும் வழங்குகின்றார் இரக்கம் காட்டவில் இதே போன்றே இன்னொரு நிவாரணத்தில் வருகின்றது உரிமையுடையவர்களாக இருக்கின்ற உரிமைகளை உடைமைகளை அவர்களுக்கு நீங்கள் வழங்கி விடுங்கள் என்று இஸ்லாம் கூறுகிறேன் எந்த ஒரு குறையும் காண முடியாத சிறந்த ஒரு மார்க்கமாக இஸ்லாம் இருக்கு நாம் இஸ்லாத்தை விட்டுவிட்டு நமக்கு தேவையான நீதியையோ நியாயத்தையோ நியாயத்தையோ நாம் தேடி வேறு எங்கும் போக வேண்டிய அவசியமே கிடையாது அந்த அளவுக்கு இஸ்லாம் குறையில்லாமல் பூர்த்தியாக இருக்கின்றவர்களே ஒரு மனிதன் பணத்தை சம்பாதிக்க வேண்டும் சம்பாதி சம்பாதிக்க வேண்டும் இதையும் இஸ்லாம் நமக்கு காத்திருக்கின்றன வருகின்றதை யாரே பணம் சம்பாதிக்க எண்ணம் இருக்கின்றதோ நானும் மக்கள் மத்தியிலே நானும் ஒரு செல்வந்தனாக என்னை காட்ட வேண்டும் நான்தும் எனக்கு செல்வம் இருக்கின்றது என்று நானும் என்ன செய்ய பெருமை அடைக்க வேண்டும் இந்த நீயத்துடன் யாரு பணம் சம்பாதிக்கிறாரோ அது அவனுக்கு கூடாது ஜாய் இல்லை என்பதாக யாரு பணம் சம்பாதிக்கிறாரோ அவரை நீயத்திருக்கின்றதை நான் மக்களிடம் கையேந்த கூடாது நான் பணம் சம்பாதிப்பதன் மூலமாக நான் மத்த மக்களுக்கு நான் உதவ வேண்டும் ஏழைகளுக்கு நான் என்னால் முடிந்ததை நான் தானம் தர்மம் செய்ய வேண்டும் இவ்வாறான நல்ல நீத்துறை குடும்பத்துக்கு செலவழிக்க வேண்டும் உறவினர்களை சேர்ந்து வாழ வேண்டும் சிறந்த நியத்துடன் யார் பணத்தை சம்பாதிக்கிறானோ இந்த பணம் இவனுக்கு கூறுமானதை அதை நல்ல சொல்லலாம் அதை சொல்லும் அவர்கள் துவாவு செய்திருக்கின்றனர் இதேபோன்று மனிதன் சம்பாதித்த அந்த பணம் இதை அவன் இந்த முறையில் செலவு செய்ய வேண்டும் இதும் அன்பாந்தவர்களே நான் சம்பாதித்த பணம் தானே என் விருப்ப பிரகாரம் செலவெடுக்கலாமே என்று நாம் நினைப்பதற்கின்றதே இது முற்றும் பொழுதாக தவறான் பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு முறையை காட்டிக் கொடுத்த இஸ்லாம் அந்த பணம் செலவழிக்கப்பட வேண்டிய முறையை காட்டிக் கொடுத்திருக்கின்றன யாரும் முறைகேடாக அந்த பணத்தை செலவு செய்தால் அந்த ஒவ்வொரு ரூபாய்க்கும் நாளை கேமத்துடைய நாளையிலே சன்னிதானத்தில் அவன் அதற்குரிய கேள்விக்கு பதிலை சொல்லித்தான நாம் எங்க பணத்தை செலவழிக்க வேண்டும் என்று தெரியாமல் நாம் எங்கெங்கெல்லாம் செலவு செய்தார் நிகாவுடைய வைப்பத்தை செய்வதற்கு நாம் எத்தனை கோடிக்கணக்கான ரூபாய்களை நாம் செலவிடுகிறேன் சில நாட்களுக்கு முன்னால் நாம் கேள்விப்பட்டேன் ஒரு சகோதரர் சொன்னாலே ஒருவர் திருமணம் எடுத்திருக்கிறார் பதினேழு கோடி ரூபாய் திருமணத்துக்காக செலவு செய்திருக்கிறார் பதினேழு கோடி ரூபாய் அவர் ஒவ்வொரு நாட்டில் இருந்தும் பொருட்களும் அலங்கரிப்பதற்காக பொருள்களும் அவர் எடுத்து வந்திருக்கிறார் பதினேழு கோடி ரூபாய் செலவி இஸ்லாம் இந்த அளவுக்கு கஷ்டப்படுத்துவோம் இந்த பணத்துக்கு நாம் எல்லா இடத்துல பதில் சொல்லத்தானே இந்த செலவிருக்கின்றதே இதை வைத்தால் ஏழைகளுடைய குமரிகளுடைய திருமணங்களை செய்து வைக்கிறது அதனால் நாம் சம்பாதிக்கிறது முறையை நாம் படிக்க வேண்டும் இஸ்லாமில் முறையில சம்பாதித்து சொல்லிருக்கின்றது இல்லை என்றால் நம்முடைய சம்பாதிக்கும் ஹராம ஆகிவிடும் ஹராம சம்பாதிப்பு மூலமாக நாம் சாப்பிட்ட உணவே இதை நம்முடைய இரத்தத்தில் கலந்துவிட்டால் அந்தாந்தவர்களே இரத்தம் கெட்டதாக மாறினார் அந்த இரத்தம் ஓடும் உள்ளம் இருக்கின்றதே இது நலவே சிந்திக்காது பாவத்தையே சிந்திக்கும் இந்த உலகத்திலே பாவங்கள் நடப்பதற்குரிய மிகப்பெரிய காரணங்கள் ஒன்று சம்பாத்தியத்தில் ஏதோ ஒரு வகையில் அறியாமல் வந்து கொண்டிருக்கின்றது இதே போன்று செலவு செய்வதை இதே இஸ்லாம் காட்டி சென்றிருக்கின்றது நாம் படிக்க வேண்டும் என்னுடைய ஒவ்வொரு ரூபாயும் இதை எந்த முறையில் செலவு செய்யுமாறு இஸ்லாம் கூறியிருக்கின்றது அந்த முறையில் என்னுடைய பணம் செலவு செய்யப்பட வேண்டும் இதே போன்ற அன்பானவர்களே அந்த பணத்துக்குரிய பாதுகாப்பு எதிரே இருக்கின்றது என்பதை சொல்லியிருக்கால் அது எந்த முறையில் பாதுகாக்கப்படும் அந்த பணத்துக்குரிய பாதுகாப்பு எவ்வாறு இருக்கின்றது அதுக்குரிய முறையை காட்டி இதே போன்று மனிதன் சேகர்த்து சொத்து செல்வம் இதை அவன் மரணிக்கும் போலவே அவன் என்ன செய்யவேன் அவனுடைய மரணத்தின் பின்பு இது என்ன செய்யப்படவேன் இதையும் விற்று வைக்கல அதான் இதைத்தான் சொல்லுவோம் மீறா என்பதா என்பதா நமக்கு பின்னால் என்ன செய்யப்பட வேண்டும் யாருக்கு போக வேண்டும் யார் எடுக்க வேண்டும் அன்பாக சகோதரர்களே இந்த உலகில் நாம் காணக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை ஒன்றுதான் இந்த சொத்து சொத்தை என்ன செய்வது யார் எடுப்பதில் அதிகமாக நம்முடைய முஸ்லீம்களின் குடும்பங்களுக்கு மத்தியிலே பிரச்சனை ஒரே தாய்க்கு பிறந்த இரண்டு பிள்ளைகளின் மத்தியிலே பிரச்சனை சந்தை காரணத்தை எடுத்து பார்த்தோமானால் இதுக்கு அடிப்படை காரணம் சொத்தாக இருக்கும் மகன் தகப்பனை பார்த்து முகம் திருப்பி கொண்டு காரணத்தை பார்த்தா சொத்தாக இருக்கு அன்பானவர்களே சொல்ல முறை இஸ்லாமத்துக்கு முன்னாலும் இஸ்லாம் இருக்கின்றன இஸ்லாம் அல்லாத மார்க்கிலே என்ன செய்கின்றது அவர்களுடைய முறை என்ன என்பதை நாம் சுற்றி அன்பானவர்களே ஜாஜியாவுடைய காலத்திலே இந்த சொத்துடைய முறை இருக்கின்றது இது எவ்வாறு இருந்தது ஒரு மனதை இதை அறிந்தார் அவனுடைய பெண் பிள்ளைகள் பெண் மக்கள் யாருமே அந்த வானிச்சி சொத்துக்கு உரிமையாகவே மாட்டான் அது யாராக இருக்கலாம் மருத்துவனுடைய மனைவியாக இருக்கலாம் தாயாக இருக்கலாம் மகளாக இருக்கலாம் சகோதரியாக இருக்கலாம் பெண்ணுக்கு சொத்து கிடையாது ஹலோ சாவுனர் ரவி ரவி அவர்கள் உகுதிரை யுத்தத்திலே சங்கிதான இவர்களுடைய மனைவி வந்து அவர்களிடத்திலே முறையிட்டார்கள் யாரும் சொல்லலாம் என்னுடைய கணவன் தா அவர் மரணித்து விட்டார் ஷஹீதாக்கப்பட்டு விட்டார் அவர் தன்னுடைய மகளையும் வித்துவிட்டு சென்றிருக்கின்றார் ஆனால் எனக்கும் அவருடைய மகளுக்கும் உரிய அந்த சொத்தை அவருடைய சகோதரன் கொடுக்க மாட்டேங்கிறார் இப்போது நபிசல்லி அவர்களை கூப்பிட்டு அவர்களுடைய இந்த பொம்பளைங்க இருக்க இவர்கள் குதிரையில ஏறி இவர்கள் சவார செய்யக்கூடிய ஒரு நாம வீட்டுலதான் இருப்பார் இதே போன்றே எந்த சுமைகளும் குடும்ப வேலைகள் பொறுப்புகள் லட்சிகள் வந்தாலும் அவர்களை தாக்கவோ தடுக்கோ செல்லவும் மாட்டார் அதுக்கும் ஆண்கள் தான் உண்டாகவே எல்லா பொறுப்பும் ஆண்களுக்கு இருக்கும்போது சும்மா இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஏன் வராசத்தை சொத்து போகவேன்பானவர்களை இது நாசுனையான முதல் முதலான சம்பவமாக இருக்கின்றது ஆயத்தை இறக்கி வைத்திர விஷயம் பெண்களுக்கு முற்றும் ஒழுங்காக இது கிடைக்கிறது இல்லை ஆண்களுக்கு மாத்திரம் தான் கிடைக்கும் இதே போன்று ஆண்களிலும் யாரு சிறு குழந்தைகளா இந்த வாய்ப்பானவர்களுக்கும் கிடைக்கும் இதே போன்று யாரு இவர்களுக்கும் கிடையாது வராது பெறுவதற்குரிய அவர்களுடைய நிபந்தனை என்ன சக்தி ஆண்மை ஆம்புல அவர் ஆம்புலாக இருக்கணும் சக்தி உள்ளாக இருக்க அவர் என்ன சொல்வர பரிசு கொள்வார் இதே போன்று ஊதியம் அதிகம் எபூதியில் நம்ம அலி அவர்களுக்கு அல்லாத மூலமாக அருளப்பட்ட சௌராசிரியர் காலப்போக்கில் என்ன செய்தார்கள் அவர்கள் மாற்றினார்கள் தங்களுடைய இஷ்ட பிரகாரம் சௌராசை அவர்கள் மாற்ற ஆரம்பித்தார்கள் அந்த மாற்றப்பட்டதுக்கு பின்னால அவருடைய சட்டம் எப்படி இருக்கின்றது குடும்ப தலைவனாக இருக்க வேண்டியது ஆண் இதே போன்று வார சுருமை சொத்து இருக்கின்றது ஆணுக்குத்தான் குருமையானது பெண்கள் யாரும் வாரஸ் அந்த சொத்தை எடுக்க மாட்டார் இதே போன்று அவன் குழந்தையாக இருந்தாலும் சரி விசச்சாரத்தின் மூலமாக பிறந்த குழந்தையாக இருந்தாலும் சரி அந்த குழந்தைக்கு அந்த ஆண் பிள்ளைக்கு வாரஸ் சொத்து போய் இது மதிரவாக இருக்கு இதே போன்று ரோமன் லா என்று சொல்லக்கூடிய மேற்கத்திய நாடுகளில் மிகவும் பிறப்பழியமாக இருந்த ஒரு சட்டம்தான் அந்த காலத்திலே அந்த ரோமன் லா சட்டம் ஒரு நீரமான சட்டமாக கருதப்பட்டது மிகவும் மக்கள் மத்தியிலே பிறப்பழியமாக இருக்கும் அந்த ரோமன் லாவுடைய சட்டம் இருக்கின்றது அதிலும் வராசத்து சொத்தை பெறக்கூடியவர்களுக்கு அந்த நீரம் என்னவென்றால் பெண் பிள்ளை அவள் திருமணம் முடித்து சென்று விட்டால் தகப்பனுடைய சொத்தில் இருந்து அவளுக்கு எந்த ஒரு பங்கும் கிடைக்க இதே போன்று ஒரு குடும்ப தலைவனாக இருப்பான் அவனுக்கு எந்த உரிமை இருக்கிறது என்றால் பெண்களுக்கு நினைத்தால் அவன் விரும்பினால் அவனுக்கு அவர்களுக்குரிய அந்த சொத்தை கொடுக்கலாம் அவன் விரும்பினால் கொடுக்காமல் இருக்கு இந்த ஆணுக்கு ஒரு பவர் கொடுக்கப்பட்டிருந்தது இது அவர்களுடைய அந்த இன்சாப் என்று சொல்லக்கூடிய நீளம் என்று சொல்லக்கூடிய முறையில இருந்தது இதே போன்று அன்றாந்தவர்களே பிள்ளை ஆண் பிள்ளை மூத்தவராக இருந்தார் இவர் சிறுவரை விட மற்ற ஆங்குள பிள்ளைய விட ரெண்டு மடங்கு கூட எடுத்துக்கொள்வார் ஏன்னா இவர் மூத்தவராக இருக்கிறார் இவருக்கு ரெண்டு மடங்கு கிடைக்கும் மற்றவருக்கு ஒரு மடங்கு கிடைக்கும் இதே போல இந்துக்களுடைய அந்த மார்க்கே அவர்கள மனு இருந்த தாய் தகப்பனுடைய மூத்தவராக இருக்கிறாரோ அவரே எடுத்துக்கொள்ள ஏன் இஸ்லாம் அல்லாதவர்கள முறைய சொல்கிறேன் இப்போ நாம் ஒவ்வொருவரும் நாம் யோசித்து பார்க்கணும் என்னுடைய சொத்தை நான் எந்த முறையில என்னுடைய சொத்தை நான் ஜாக்லியோட ரோமன் லாவுடைய இந்துக்களிடையில பிரிக்கப்பட்டிருக்கிற அன்பானுகளே இன்று நாம் இதைத்தான் பயன்படுத்திக் கொண்டிருக்கின்ற இந்த ஜாகிலியாவுடைய நாம் பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றோம் இந்த இஸ்லாம் முறைய சொல்லி இருக்கின்றதை இஸ்லாம் நமக்கு தீர்வு அளித்திருக்கின்றதை யாருக்கு எந்த அளவு கிடைக்க வேண்டும் என்பதாக அன்பு நாம் தயாரில்லை இஸ்லாம் சொல்லக்கூடிய சொல்கிறோம் இஸ்லாம் நீதமான மார்க்கம் இல்லை என்பதாக நம்முடைய செயல்களால் நாம் காத்திருக்கிறது இன்று நாம் கோர்ட்ல போய் பார்த்தோம் என்றா வக்கீலுக்கு பின்னால் இருக்கிறது நம்ம முஸ்லிம் சகோதரர்கள் ஏன் இந்த சொத்துரை பிரச்சனைக்காகவே ஒரே தகப்பனுக்கு பிறந்த சகோதர சகோதரி அவர்கள் கோர்ட்டுக்கு முன்னால் இருக்கின்றார்கள் அவர்களுக்கு மத்திய சொத்துரை பிரச்சனை சகோதரிகளே நாம் ஏன் அந்நரிடம் நாம் நீளம் கேட்டு போகவேன் நாம் அந்நியரிடம் நீதம் கேட்டு போவதாக இருந்தால் வக்கீலுக்கும் பின்னால் நாம் பிரிவதாக இருந்தால் நான் இஸ்லாத்தை கொச்சைப்படுத்திக் கொண்டிருக்கிறேன் இஸ்லாத்தை நாம் குறை கூறிக்கொண்டிருக்கிறேன் இஸ்லாம் நமக்கு சொல்லக்கூடிய நீளம் கிடைக்காது செலவழிக்கப்படுகின்றது அவருக்கு போகக்கூடாது நான் இருக்க வேண்டும் என்பதற்காகவே நம்முடைய தீன்தார் என்று சொல்லக்கூடிய சகோதரர்கள் அவர்கள் சமத மண்டல இருக்கிறார் சமத மந்தரே ஏன் சமாதானம் ஒரே மாமாவுக்கும் சகோதரின் மகளுக்கு மத்தியில சொத்து பிரச்சனை சகோதரர்களே நாம் இஸ்லாத்தை பல வருடமாக இழுத்துக்கொண்டு இருக்கின்றது முப்பது வருஷம் நாற்பது வருஷம் என்பதாக இன்னும் கோர்ட்ல முடிவு காணவில்லை அன்பாந்தவர்களே உங்களுடைய முப்பது வருஷம் நாற்பது வருஷம் பிரச்சனையை நீங்க ஒரு ஆளுமுடைய கையில கொண்டு போய் கொடுங்கள் முப்பது நிமிஷத்திலே இஸ்லாம் இந்த பங்கு வழங்கியிருக்கின்றது அவர்கள் கூறுவார்கள் கேட்பதில்லை நாம் ஏன் பிரச்சனையை நாம் இன்று உலமாக்கல் முன்வைப்பதில்லை ஏன் மார்க்கம் சொல்லும் முறை வந்துவிட்டால் எனக்கு எதிர்பார்க்குடைய முறை கிடைக்காது நான் எதிர்பார்க்கும் அளவு கிடைக்காது சரிசமாக முறையாக பிரிக்கப்பட்டுவிடும் அன்பானவர்களே சிறு பிள்ளைகள் குழந்தைகள் இருக்கின்றார்கள் ஆனால் அந்த குழந்தை பெரிய ஆளாகும் பொழுது அந்த குழந்தைக்கு தெரியவே தெரியாது என்னோட தகப்பனுக்கு இவ்வளவு சொத்து இருந்ததா யார் சகோதரர்கள் இருக்கின்றார்களோ அவர்கள் சொத்தை எடுத்துக்கொள்கின்றார் வயது வந்த அப்பா இருக்கிறாரே பாப்பா இல்ல பாப்பாவை சொத்தை பிரிக்கிறாங்க இப்ப யோசிக்கிறாங்க அப்பாவுக்கு ஏ சொத்து போய் சேரவேண்டும் காடு வாடு போன்ற நிலைமையில இருக்கிறார் மரணிக்கூடிய நிலைமையில இருக்கிறார் இந்த நிலைமையில அப்பாவுக்கு ஏன் சொத்து போய் சேர வேண்டும் அவருக்கு மூணு வேலை சாப்பாடு கொடுத்தால் போதும் என்று அந்த சொத்து அவருக்கு போய் சேருவது இதே போன்று யாரும் பெண் பிள்ளைகள் திருமணம் முடித்து கணவனோட போய் இருந்து விட்டால் அவள் நல்ல முறையில சொகுசாக வாழ்கின்றால் இப்போது சொல்வது என்ன அவள் தானே சிறந்த நல்லா இருக்கிறார் சொத்து அவளுக்கேன் போக வேண்டும் பிரித்துக் கொள்ளும் அன்பானவர்களே சகோதரர்களே இல்ல இஸ்லாம் இதை நமக்கு சொல்லி தரே ஜாகூதி ரோமன்லா இந்த முறைகளில் நாம் என்ன செய்கின்றோம் என்னுடைய இந்த பராதை நம்முடைய இந்த மீரா சொத்தை நாம் பிரித்து கொண்டிருக்கின்றோம் அதனால் சகோதரர்களே நாம் இதை விற்றுட உங்களுடைய குறையும் கிடையாது ஒவ்வொரு பிரச்சனைக்கும் தீர்வு இஸ்லாமத்தில இருக்கின்றதே நான் அந்நிய இடத்துல போய் நான் மீத கேட்க அவசியம் கிடையாது ஆனால் நாம் இதை படிக்கவில்லை அலி வசல்லாம் அவர்கள் ரிவாயத்திலே கூறினார்கள் நீங்க பழாயில படிச்சுக்கோங்க போய் சேர வேண்டும் இந்த பழாயில் முறைகளை நீங்கள் படிச்சுக்கொள்ளி மோகன் மக்களுக்கும் நானும் இருக்கிறேன் இதே மாதிரி ஒரு காலம் வரும் இந்தவில்லை நீராசிரையில் உயர்த்தப்பட்டுவிட்டால் என்ன நடக்கும் வருகின்றது இரண்டு பேர் சொத்துரை விடயத்திலே சந்தை போட்டுக் கொள்வார்கள் அவர்களுக்கு மத்தியிலே தீர்ப்பு வழங்குவதற்கு யாரும் இருக்க மாட்டா அந்த காலம் இன்னும் வரல அலமது எங்கு பார்த்தாலும் உலமாக்கல் இருக்கின்றார் நம்முடைய பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதற்கு இஸ்லாமிய முறை கையாளப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் இல்லை நாம் இதை விட்டு விட்டு நாம் நம்முடைய பவரை நாம் பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றோம் இதனால் இந்த குடும்பங்கள் பிரச்சனை பட்டுக் கொண்டிருக்கின்றோம் இஸ்லாம் சொல்கின்றது ஜென்னாரில் வரக்கூடிய யாரோ குடும்ப உடலை துண்டித்து வாழ்கிறாரோ இவன் சொர்க்கம் நுழைய மாட்டான் நன்மை செய்கிறோம் நோம்பு பிடிச்சுக்கிறோம் அன்பாக ஒரு சிறிய விஷயம் சொத்துக்காகவே பேசாமல் சொத்துக்காக அடிச்சிருக்கேன் சொல்லி தகப்பனை காலால் ஒதங்கி திரட்டின சம்பவம் இருக்க செய்யும் கூறினார்கள் இந்த சொத்துரை முறை படிச்சுக்கொள் தேவ கூட தாழ்வு பயணபோம் பைந்த சொத்து படித்து கொள்ளுங்கள் அது உங்களுடைய நிலைமைகள் இருக்க ஒன்று அவனுடைய நிலைமை உயிரோட இருக்கக்கூடிய நிலைமை என்னெல்லாம் மசலாக்கள் இருக்கின்றதோ என்னெல்லாம் எலும்புகள் இருக்கின்றதோ அதிகமானவைகள் இந்த உயிரோட இருக்கக்கூடிய காலத்தில சம்பந்தப்பட்டது அடுத்து இன்னொரு பாதை இருக்கின்றது அது மரணித்ததன் பின்பு நடக்கக்கூடியது அதுதான் இந்த பராயுதுடைய மக்களா இந்த பராவிடைய பாதி என்று அவர் கூறினார் அதனால இந்த பராயுதுடைய மக்களா இருக்கின்றது இந்த சொத்து பிரிக்கிறது இருக்கின்றது இது வெறுமேனே எங்களுடைய மன சந்தோஷத்துக்காக இந்த இஸ்லாக்கல் இது இஸ்லாமத்துடைய ஏனைய கடமைகள் மாதிரி இது கடமையாக இருக்கின்றது வாஜிவாக இருக்கின்றது அவரவர்களுக்கு சொத்து சரியான முறையில் பிரிக்கப்பட்டு விடுக்கப்பட வேண்டும் இதை வாஜிபாக இருக்கின்றான் அல்லாஹ் இந்த மசாலாவை சொல்லிவிட்டு விடயாலை பண்ணிவிட்டு அல்லாஹ் கரைசியாக கூறுகிறான் பரவிவா சமீன இது அல்லாவிட விருது முன்னாள் பரவி அதனால என்ன அறியும் அல்லாஹ் நன்கு அறிந்தவனாக இருக்கிறான் நீங்க இதுல சிறப்புறத்தல் செஞ்சுடாங்க என்ன செய்ய வேண்டாம் யாரும் மீறிவிட வேண்டாம் குணாரும் சாதனம் அதாவது அல்லாவுக்குமாறு செய்து அல்லாஹல்ல போட்ட இந்த சட்டத்தை போகிறாரோ அல்ல அவரை நரகில் நுழைவிப்பான் அவன் அதிலே நிரந்தரமாக இருப்பான் என்பதாக அல்லாஹ் தெளிவாக கூறுகிறான் ஆனா அன்பானவர்களே நாம் இந்த பழாய் நம்முடைய இந்த சொத்து என்ன செய்யப்பட வேண்டும் சொத்தில் எதெல்லாம் உள்ளடங்குகின்றதை இதை நாம் பார்க்க வேண்டும் நாம் விளங்கி வைக்க வேண்டும் இதன் பிறகு நம்முடைய வாழ்க்கையில எடுத்து நடக்க வேண்டும் சுற்றுமாவுக்கு வந்து விட்டோம் காதல் தாத்து கேட்டு விட்டோம் சொல்லிவிட்டு போறதை நோக்கம் அல்ல இன்று நாம் அதிகமான விடயங்களை நாம் கேட்டு கேட்டு இன்று நாம் பயான்களையும் நாம் ஏதோ இன்ட்ரெஸ்டாக கேட்கிற மாறேன் அன்பானுடைய சகோதரர்களே கேட்கும் நீர் என்னுடைய வாழ்வில் கொண்டு வர வேண்டும இருக்கவே வாழ்க்கு முரணாக இருக்கின்றதா திருத்தி அமைக்க வேண்டும் வாழ்வை சரியான முறையில இஸ்லாமுரிய முறையில நான் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று நான் உறுதியான இந்த ஒரு மனிதன் மறந்து அவனுடைய சொத்திலே எதெல்லாம் சேரும் என்பதை உலமாக்கள் அழகாக தெளிவுபடுத்திருக்கின்றார் இரண்டு வகையான சொத்து இருக்கின்றது ஒன்று அசுமிய பொருள் என்று சொல்லப்படும் இன்னொன்று அஸ்மயா பொருள் என்று சொல்லப்படும் விட்டு விட்டு பொருட்கள் என்ன இருக்குது அவனுக்கு என்ன இருக்குது பெரும் கடைகள் இருக்கின்றது இந்த பொருட்கள் மன்னிக்கும் போது அவன் இதுக்கு இந்த சொத்து இது வாரிசுரிமை சொத்திலே வந்து சேரவே இதே மனிதன் விட்டுவிட்டு செல்லக்கூடிய பொருட்கள் அவனுடைய அசைய பொருட்களும் இருக்கின்றது அதாவது அவன் வைத்திருக்கக்கூடிய ஆடைகள் அவனுடைய தளப்பாடங்கள் வியாபார பொருட்கள் இதே போன்று தங்கம் வெள்ளி என்று வைத்திருப்பான் தங்கம் வெள்ளி போன்றவைகள் இவைகளும் இந்த வார சுருமை சுற்றுலையார்கள் இதே போன்று கையிலே இருக்கக்கூடிய பணம் நாணயமாக வைத்திருப்பது அது கையில இருந்தாலும் சரி அல்லது பேங்க்ல டிபாசிட் என்ற அடிப்படையில பேங்கில் போட்டு வைத்திருந்தாலும் கைவசக்கூடிய அவனுடைய வார்த்தைகளுக்கு சேர வைச்ச இதே போன்று மனிதன் அவன் வாழ்வில சேர்த்து வைச்சா சேர்த்து வைத்து அவைகளும் என்ன செய்ய வேண்டும் இந்த சொத்திலே வந்து சேர வேண்டும் இதேபோன்று அவன் ஒரு கம்பெனியிலே ஒரு தொழிற்சாலையிலே அவன் தொழிலாளியாக இருக்கிறான் தொழில் செய்து கொண்டிருக்கின்றன பல வார்த்தாட்டாக கம்பெனியில வேலை செய்திருப்பான் இப்போது அந்த கம்பெனி மூலமாக இவருக்கு ஒரு கணக்கு வழங்கப்படும் பி எஃப் என்பதா ப்ரவிடன் இதுவும் இந்த வாரிசுரிமை சொத்திலே வர வேண்டும் அதுவும் கணக்கு பார்க்கப்பட இதே போன்று போனஸ் நடுப்படை அவனுக்கு கிடைக்கப்படும் இதுவும் அதிலே வர வேண்டும் இதே போன்ற நீண்ட கால சேவைக்காக ஒரு தொகை அவனுக்காக வழங்கப்படும் வர வேண்டும் வாரசுரிமை சொத்து இதே போன்று அன்பானவர்களே அவனுக்கு வந்து சேர வேண்டிய கடன்கள் என்னெல்லாம் கடன்கள் இருக்கின்றதோ இந்த கடனும் அந்த வாரசு சொத்தை சேரும் இன்று நாம் யோசிக்கின்றோம் ஒரு மனிதனுக்கு நான் கடன் கொடுக்க வேண்டியதே அவர் மரணித்து விட்டார் இப்பொழுது அதிகமாக மறந்துவிடுகின்றோம் அன்பாதவர்களே எது அந்த மையத்துடைய சொத்து அல்ல இப்போது உங்களுடைய கையில் இருக்கக்கூடிய மையத்துடைய வாரிசுடைய சொத்து அது ஒரு ரூபாவாக இருக்கலாம் ஒரு கோடியாக இருக்கலாம் அது உரிய முறையிலே வாரிசுகளுக்கு வந்து சேர வேண்டும் இதில் யாருக்கும் ஒரு ரூபாய் எடுக்க முடியாது இந்த பணமும் வாரசுரிமை சேர வேண்டும் இதே போன்ற சிலர் சில தொழிற்சாலைகளே இருப்பார் வெளிநாடுகளிலே சிலர் தொழிலாளர் தொழில் செஞ்சு கொண்டு இருப்பார் அவருடைய மரணத்தின் காரணமாக அவர் மரணித்து விட்டால் அது என்பதாக அவருடைய இழப்பீடு ஒரு தொகை வழங்கப்படும் இழப்புக்காக ஒரு தொகை வழங்கப்படும் அந்த கம்பெனியா அல்லது வெளிநாடுகள் மூலமா இந்த இலக்காக வழங்கப்படக்கூடிய இந்த ரூபாய் இருக்கின்றதே இது வாரசுரிமை யாருக்காக அவர் உறுத்தாளியாக இது ஒரு மனிதன் அவனுடைய வாழ்நாளிலே சேர்த்து வைத்தான பொருள்கள் தரித்தான் என்று சொல்லப்படும் இவைகள் என்ன செய்யப்பட வேண்டும் இவைகள் வாரசுரிமை சொத்திலே வந்து சேர வேண்டும் அனைத்து சொத்தையும் நாம் மரணித்ததுடன் எடுத்துக்கொள்ள தகப்பன் மரணித்து விட்டார் அடுத்தது நாம் யோசிக்கிறது அன்பானூர சகோதரர்களை மரணித்து விட்டால் சில இடங்களில் அவர்கள் முதல்ல யோசிக்கின்றார்கள் மூணாம் கத்தம் நாற்பதாம் கட்டம் என்பதா நான் கஷ்டம் கொடுக்கிறது கூடுமா கூடாதா என்பதை நான் பேசல ஆனா நான் சொல்றேன் அன்ப சோரே இந்த மையத்துடைய அனுமதி இல்லாமல் ஒருவனுடைய இஸ்லாம் ஹராமாக்கு ஒருவனுடைய பொருளை அவன் அனுமதியில் எடுக்க முடியாது இதே போன்று ஜனதா மரணித்தது பின்னால் அவருடைய சொத்து அனைத்து நோட வார்த்தைகளுக்குரிய அந்த வீட்டில சிறு பிள்ளை இருந்தாலும் ஒவ்வொரு பொருளையும் ஒவ்வொரு ரூபாயிலையும் அந்த சிறு பிள்ளைக்கும் பங்கிருக்கின்றது இவர் அந்த பணத்திலிருந்து இவர் கஷ்டம் கொடுப்பதாக இருந்தால் அந்த சிறு பிள்ளையோட அனுமதியும் அனுமதி இல்லாமல் சோதர்களே நாம் முதல்ல நம்முடைய சொத்தை நாம் எடுப்பதல்ல அதுக்கு இஸ்லாம் ஒரு முறையே வழிகாட்டி நமக்கு தந்திருக்கின்றது அது படிப்படியாக இஸ்லாம் சொல்லுகின்றது அந்த முறை பிரகாரம் தான் அந்த பணம் சொல்லப்பட்ட அந்த அனைத்து பணம் பொருட்களும் இது நடத்தாடப்படவேண்டும் இதில் ஆறு முறைகளை நம்முடைய நமக்கு முதலாவது மன சொத்து எந்த சொத்து இருக்கிற சொத்துடன் சம்பந்தப்பட்ட அல்லாவுடைய கடமைகள் சொத்தோடு சம்பந்தப்பட்ட அல்லாவுடைய கடமைகள் அல்லாவுடைய சொப்பு இது முதல் முதலாக அதில் நிறைவேற்றப்பட வேண்டும் உதாரணமாக மனிதன் மரணிப்பதற்கு முன்னாலேயே அவன் ஏதாவது நேர்த்து செஞ்சிருப்பான் நான் நோய் வாய்ப்பு என் நோயிலிருந்து சுகமடைந்தால் நான் என்னுடைய இந்த பணத்தினால நான் இந்த மதரசாவுக்கு அல்லது இந்த பள்ளிக்கு நான் இவ்வளவு கொடுக்க அல்லது ஒரு மாட்டையோ ஒரு ஆட்டையோ ஒருபான் செய்யறோம் இவ்வாறு அவர் நேர்த்தையே வைத்திருப்பார் ஏதாவது கப்பானோட விதங்கள் அவர் மூலமாக கப்பானா கொடுக்கவில்லை அந்த சரிக்காவுடன் சம்பந்தப்பட்டவை அப்ப முதலாவது என்ன செய்யப்பட வேண்டும் இந்த கடமை இது நிறைவேற்றப்படவே அது நிறைவேற்றப்பட்டதன் பின்னால் அந்த ஜக்காஸ் அவர் கொடுக்காவிட்டார் அந்த வர்ணத்துக்குரிய ஜக்காஸ் அதுவும் அந்த பொருளோடு சம்பந்தப்பட்டதே அந்த அந்த பணத்திலிருந்து அந்த பொருளிருந்து அந்த ஜக்காஸ் நிறைவேற்றப்படவே இது முதலாவது செய்யவே இதே போன்ற அடியார்களுடைய ஹக்கு இருக்குது அவர் யாரிடமாவது கடைநிடித்திருப்பாரு இதே போல ஏதோ ஒரு பொருள் அவர் அடகாக வைத்திருப்பார் அந்த அடகு வைத்த பொருள் அது மீட்டி அவருக்குரிய பணம் கொடுக்கப்படவே இந்த பணத்திலிருந்து அந்த உரிமையும் நிறைவேற்றப்படவே இரண்டாவது அன்பானவர்களே அவருடைய அந்த பணத்திலிருந்து எந்த ஒரு ஸ்லாப் இல்லாம இல்லாமல் அவருடைய மையத்துடைய சடங்குகள் செய்யப்படவேண்டும் அவரை கப்பல் செய்வது நல்லடக்கம் செய்வது செலவினங்கள் அதிலிருந்து செலவு செய்யப்படவேண்டும் இதே போன்று மூணாவது அந்த பணத்தில இருக்கக்கூடிய அல்லாஹுடைய உரிமைகள் ஒன்று ஐன் சரிக்காவுடன் அந்த பணத்தோடு சம்பந்தப்பட்ட அல்லாவுடைய சொல் சொல்லப்பட்டு மூணாவது அவருடைய விமானம் இருப்பது அவர் ஹஜ்ஜு வாஜ்பானவராக இருந்தாரு ஆனால் ஹஜ்ஜு செய்யல இந்த ஹஜ் என்ன செய்யப்பட வேண்டும் அந்த பணத்திலிருந்து நிறைவேற்றப்படவேற என்னென்ன அவருடைய பணத்துல இருந்து அவர் எத்தனை வருஷத்துக்கு இருந்தாலும் அத்தனை வருஷத்துக்கு நிறைவேற்றப்பட வேண்டும் அவர் இரண்டு வருஷமாக இருக்கலாம் ஐந்து வருஷமாக இருக்கலாம் பத்து வருஷமாக இருக்கலாம் அவர் அந்த ஜக்காத் அவர் நிறைவேற்றுவதற்குரிய பணம் போதிய இல்லை என்றால் அவரது சொத்து இருந்தால் அந்த சொத்தை விட்டாவது அந்த ஜக்காத்து கடமை நிறைவேற்றப்படவேன் இது மூன்றாவது செய்யப்பட வேண்டும் இதே போன்று நான்காவது அந்த மீதமுள்ள பணத்திலிருந்து அவர் யாருக்கும் கடனாளியாக இருந்தால் அந்த கடன் நிறைவேற்றப்பட வேண்டும் இன்று நாம் இந்த கடனுடைய விடயத்தில் ரொம்ப அலட்சியம் செய்கிறோம் இன்று அதிகமானவர்கள் வியாபாரம் செய்யக்கூடியவர்களும் கடன் இருக்கின்றார்கள் திருப்பி கொடுக்கும் நியத்து கிடையாது கடன் இருக்கின்ற கடனை கேட்டு வரும் பொழுது ஓடி ஒழுகின்றார் கடன் எடுத்து விடுகின்ற சொல்லுமாறு கூறி விடுகின்றார் அன்பால சோறுகளை கடனுடைய விடத்தில் நாம் அல்லாம பயந்து கொள்ளவேண்டும் சொல்லலாம் கூறினார்கள் கடன் இருக்கின்றதே இது மன்னிக்கப்படாது எந்த அளவுக்கு அந்த மண்ணின் மன்னிக்கும் வரை ரசூல்ல காலத்திலே ஏதும் ஜனாதா கொண்டு வரப்பட்டால் முதலிலே கேப்பார்கள் கடனாக இருக்கின்றதா அவ்வாறு கடனாளியாக இருந்தால் நபிசல்ல ஜனாதா தொழிக்கா தொழுகையும் மர்ணித்தவருக்காக இந்த துவாவாக பாவம் மன்னிப்பாக இருக்கின்றதே ஆனால் நவி துவா சென்றால் கடனுடைய பாவம் மன்னிக்கப்பட ஆனால் நபி சொல்லா பாலிவஸ் கூறி விடுவார்கள் இந்த ஜனாதாவுக்கு உங்களில் யாராவது தொழில் இதே போல சொன்னாங்க ஒரு சகிஸ் அவரது யுத்தத்துல வெட்டப்பட்டு அவருடைய விரிவதற்கு முன்னால அல்லோட அனைத்து பாவத்தை மன்னித்து அந்த ஒரு சகிதுக்கு பெரும் அந்தஸ்து ஆனால் அவருடைய கடன் கூட மன்னிக்கப்பட மாட்டார் சகோதரர்களே நாம் எத்தனை பேருக்கு எவ்வளவு கடன் வச்சிருக்கின்றோம் நாம் கடனை பத்தி அக்கறையே இல்லாமல் தடையாக இருக்கின்றதே என்பதை நாம் விளங்காமல் இருக்கின்றோம் நினைத்து நாம் அல்லாவுடைய கட்டளை கடன் இருக்கின்றது சொத்து நின்று நிறைவேற்றப்படவே ஐந்தாவது இந்த பணத்தில் மீத நிற்கக்கூடிய அந்த பொருள்கள் இருக்கின்றது இதிலிருந்து அந்த ஜனாதாவுடைய வசிய நிறைவேற்றப்படவேண்டும் அதிலே மூன்றின் ஒரு பகுதியில் வசியத்து நிறைவேற்றப்படவே அவர் என்ன என்ன வசியத்தில் செய்திருந்தாரோ அந்த வசியத்தால் அதன் மூலமாக சரியான முறை கொடுக்கப்படவேண்டும் ஐந்து கொடுத்ததன் பின்னால கடைசியாக ஆறாவது ஆத்தான் நம்முடைய ஹக்கு வர நமக்கு உரித்தாக வர அதுக்கு பின்னால்தான் யாரெல்லாம் அந்த வார சிறுமியாளர் இருக்கிறார்களோ இவர்கள் அந்த சொத்தை பங்கெடுக்க வேண்டும் இவர்களுக்கு மத்தியில் சொத்து பிரிக்கப்பட வேண்டும் அதுவும் வாரத்தில் எல்லாரும் இல்ல அதுவும் ஒரு முறை இருக்குது யாருக்கு யாரும் முற்படுத்துறது யார பிற்படுத்தது யாருக்கு என்ன அளவு என்ன பங்கு கொடுக்கிறது இதே நான் சொல்லிடு அன்பர்களே உலமாக்கி நீ கால கேளுங்க இந்த முறை ஒன்னு சொல்லி தருவா இது இஸ்லாம் நமக்கு முறைகளை காட்டி நாம் சிந்திக்க வேண்டும் இந்த முறையில பிரகாரம் பாதித்து யாருக்கோ போய் சேர வேண்டிய சொத்து என்னிடத்தில் இருக்கின்றதா இல்லையா இந்த சொத்து இருக்கும் வரைக்கும் மன்னிப்பு வழங்கப்பட மாட்டாது அவருக்கு மன்னிப்பு சௌபா சொத்தை திருப்பி கொடுக்க வேண்டும் அன்பு சகோதரர்களே அதனால் நாம் இது இஸ்லாம் நமக்கு சொல்லும் கடமையா கட்டிலாட இருக்கின்றவை இதே நாம் எப்போது நம்ம வாழ்க்கையில் எடுத்து நடப்பவமோ அல்லது நம்முடைய வாழ்விலே சிறந்த நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை தருவான் இதே போன்ற மகத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கையிலும் அன்பானோட இந்த பிரச்சனை என்பதை நிகழாது ஆனால் எல்லாமல் அல்லா செல்லவும் முறைப்பிரகார் நம்முடைய சொத்துக்களை பிரித்து இஸ்லாம் சொல்லும் முறைப்படம் வாழ நமக்கு சொக்கிசே வாழாங்க பாவங்களை மன்னித்தல் வாயாக யாழ் தான் நாம் தெரிஞ்சும் தெரியாமல் செய்த மன்னுத்தருவாய் செய்து அந்த பாவங்களை நீக்கிவிடுவாயாக உரிமைகள் இருக்கின்றதோ அவர்களுடைய உரிமைகளை சரியான முறையை கொடுக்க தொப்பிசெய்திருவாயாக இஸ்லாம் சொல்லும் முறை பிரகாரம் நம்ம வாழ்க்கையை அமைத்து ஒரு பூர்த்தியான சரியான முஸ்மீனான முஸ்லீமாக நாம் மன்னிக்க தொப்பி செய்வாயாக வாசல் தவிர